அவர்கள் வணக்கம் செய்ய தன் தோடர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் இறை நம்பிக்கையுடன் நன்மையை நாடியும் ரமலானில் நின்று வணங்கினால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள்